வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி செய்தி சேவை அக்டோபர் 2, இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ஐந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவல் விருது வழங்கப்படும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் 55 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் வேதாந்தா உட்பட ஆறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது அமைச்சர் வேலுமணி மீதான முறைகேடு புகார் குறித்து லஞ்ச துறை விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம் என ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் ஹைட்ரோ கார்பன் ஷெல் கேஸ் அனுமதி அளித்த மத்திய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்றாம் தேதி திருவாரூர் வருகை தரும் தமிழக ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பாண்டியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற உயர்நீதிமன்றம் ஆணை அறிவித்துள்ளது அரசியல் காரணங்களுக்காக மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது என்று புதிய தலைமைச் செயலக வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இதுபோல் பல தரமான ஒலிகோப்புகளை தினந்தோறும் கேட்டு சுவைக்கி என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் டெல்லியிலிருந்து மும்பை மற்றும் கொல்கத்தா மார்க்கங்களில் விமானங்களை ஆறு நாட்கள் ஏர் இந்தியா நிறுவனம் இயக்க உள்ளது அந்தமான் தீவுகளில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்தமான் தீவுகளில் மாயாபந்தரை மையமாக கொண்டு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானது ரிசர்வ் வங்கியின் தகவல்களை கொண்டு வெளியான செய்தியை குறிப்பிட்டு பிரதமர் மோடியின் அரசின் மீது புதிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார் ஆர்டிஐ கேள்விகளுக்கு பி சி பதில் அளிக்க வேண்டும் என தலைமை தகவல் ஆணையம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பென் இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பயணம் செய்த வகையில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு மத்திய அரசு பாக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது மியான்மர் நாட்டிலிருந்து ரோஹிங்யா அகதிகளின் ஊடுருவலை தடுக்க ரயில்வே பாதுகாப்பு படை மேற்கு வங்காளம் அசாமில் இருந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பதினான்கு ரயில்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அயல்நாட்டு செய்திகள் ஜப்பானின் தெற்கு தீவான ஒகினை சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியதில் குறைந்தது பதினேழு பேர் காயமடைந்தனர் என்று அந்நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேஷியாவின் சோலவேசியில் நிகழ்ந்த நிலநடுக்கத்திலும் அதையடுத்து ஏற்பட்ட சுனாமிலும் முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது ஐநா மண்டலத்தில் செல்வாக்குமிக்க நாடுகளுக்கு மற்றும் உள்ள வீட்டோ அதிகாரங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று மலேசிய பிரதமர் டாக்கர் மொஹாதீர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஆலிசன் மற்றும் ஜப்பானின் டசஹூ ஆகியோர் இணைந்து இதை பெறுகின்றனர் ஈரானின் அவாஸ் நகரில் ராணுவ அணிவகுப்பில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் சிரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஐ தீவிரவாதிகள் செயல்படும் அல்பு கமல் நகரத்தை ஒட்டிய பகுதியில் வான்வழி தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது வணிகச் செய்திகள் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மாற்று நாற்பத்தி காசுகள் சரிந்துள்ளது இதனால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எழுபத்தி இரண்டு து பெட்ரோல் விலை உயர்வை தொடர்ந்து அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கிண்ண தொடர் முழுவதும் தாங்கள் சிறப்பாக விளையாடியதாகவும் தங்களின் கடுமுழைப்பிற்கு தக்க பரிசு கிடைத்துள்ளதாகவும் இந்திய அணியின் தற்காலிக தலைவராக செயல்பட்ட ரோஹித் சர்மா கூறியுள்ளார் எனது கனவு நினைவாகியுள்ளது நான் இந்தியாவின் டெஸ்ட் அணியில் விளையாடுவது குறித்து பெரும் விருப்பம் கொண்டிருந்தேன் என மேற்கிந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளிற்காக இந்திய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள முகமது சிராஜ் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா தொடருக்கான பாகிஸ்தான் டெஸ்ட் அணியின் முகமது ஹபீஸ்க்கு இடம் கிடைத்துள்ளது திரைச்செய்திகள் கொலைக்காரன் படத்தில் விஜய் ஆண்டனி ஜோடியாக நடித்து வரும் ஆஷிமா நெர்வாலுக்கு அப்படத்தின் படப்பிடிப்பு முடிவதற்குள்ளேயே ராஜபிமா படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது எஸ் சூர்யா கதாநாயகனாகவும் ியா பவானிசங்கர் கதாநாயகியாகவும் நடித்து வரும் இப்படத்தை ஒருநாள் குத்து இயக்குநர் நெல்சன் வெங்கடேசன் இயக்குகிறார் முண்டாசுப்பட்டி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் ராம்குமார் அவரது இயக்கத்தில் அடுத்ததாக ராட்சசன் படம் வருகிற ஐந்தாம் தேதி ரிலீஸாக இருக்கிறது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்